அகமாய் நிற்பறத்தையும் தவிர நாள சமத்து விவரங்கள உண்டாகும் அவர்கள பொருந்த எனக்கு அது பொ அதாவது திருஷத்தில் கதை வரும் சோழன் அவன் கணவன் யமுனகாவது உதயசிங்கிட்டு அவன் ஞானம் அபியாஸ் பண்ணிட்டு இருக்கான் அபியாஸ் தனித்தான் அவன் அபியாஸ் பண்ண போறான் ஏழாறு மாடியில போய் இருந்துக்கிட்டு யாரும் வந்தால் விடப்படான் உத்தரவு போட்டு மேலே அபியாஸ் பண்ணிட்டு இருக்கான் இருக்கும்போது என்ன கணவன் ரெண்டு நாள் ஆச்சு இந்த பொங்கல் எட்டுக்கிட்ட பாக்கலையே பாப்போமே அப்படி போனா காவல்துட்டான் யாரும் விடப்படான்னு சொல்லிட்டான் ஏ நான் ராணி தெரியுமா வர முடிய இல்லையா அப்படின்லாம் சேரம்பா போமா வந்துட்டு போயிருக்கேன் சரி உள்ள கோவில் போய் பார்த்தா நான் தடித்தடி பார்த்தா கண்ணு திறக்க மாட்டேங்கிறார் அப்புறம் கண்ணை பிடிச்சி முடி திறந்து பார்த்தா திறச்சுமிட முடிட்டார் அதே நான் தான் வந்திருக்கேன் உங்க கொண்டாட்டம் என்ன கம்போது என்ன இவங்க இருக்கிறீங்களே கணச்சரை பார்க்கல பார்க்கலாம் அப்படின்னா அப்படியா பார்க்கலாம் எனக்கெல்லாம் போனால் துக்கமாக தெரியுது உலகமாக துக்கமாக தெரியுது அப்படின்னா அப்படி என ஞானம் அடைஞ்சேன்னா நீ ஞானம் அடையல என்ன அது என்ன அப்படி நான் தான் உள்முக நாட்டமாக பிரமசுரமாக இருக்கேன்னு ஏன் ஞானம் அடைய அப்படின்னு சொன்னா உள்ளதான் பிரம எங்க இருக்கு எங்க இருக்கு உள்ளும்புறம் இருக்குதுதான பிரம அப்படியே உள்ளம் மட்டும் பிரமத்தை பார்த்து வீட்டுல பிரம பாக்கலன்னா ஆறாம் ஞானமும் வந்துருக்கு இருக்கு அப்படி பின் என்ன பண்றது வெளியிலும் பாக்கணும் உள்ளயும் இருக்கு நாமரவத்தை நீக்கி பார்த்து பழக வெளியில பார்த்த போக்குறேன் ஐசாந்தி பாரு உள்ள பார்க்கும் போது ஏகாதி பிரபஞ்சம் பஞ்சவாசகளை பாரு அப்ப ஐஷால இன்னும் நிறைஞ்சிருக்கு அல்லவா அதே கண்ணில பாக்குறேன் அது நீங்க தான் தெரியுது நீங்க நம்பறியா நம்ப கணம் அது போல ஞானம்னு சொன்னா வெளியிலும் உள்ளிலும் பிரம்ம இருக்குங்கிற விஷயம் வந்தாதான் அர்த்தம் அரஞ்சாணம் அர்த்தம் இன்னும் அபியாசம் பண்ணுவேன் அப்படியா அபியாசம் அபியாசம் பண்ணி மறைஞ்சான் சொல்லப்படும் அப்படி போல வெளியிலும் உள்ளிலும் பார்த்து அபியாசம் பண்ணிருக்கேன் அதை விட நாட்டம் அதிகமா போச்சு எனக்கு மேல் ஆறு அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்போ வந்தாலும் கூட உளும நாட்டமே இருக்குமே அப்ப என்ன உரம் பண்ண முடியும் முடியாது இல்லவா அது எது போல யாழ்ப்பாணத்துக்கும் கப்பல் வட்டம் போலன்னா யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துக்கு கோடி வரைக்கும் எழுபத்தி எட்டு மைல் எழுவத்தெட்டு மைலில் கப்பல் போக்குவரத்து அந்த நாட்டு வந்து இப்பவும் உண்டு இப்ப அரசாங்க அஞ்சு பெற்ற கப்பல் உண்டு அஞ்சேரம் பரா கப்பல் எதுவும் உண்டு இவங்க இருக்காங்க புலிகள் அடிக்கடி வந்து போயிடுவாங்க ரெண்டு மணி நேரம் தான் விஷயப்படங்க இருபத்தி நாலு மைல் இருபத்தி எட்டு மைல் பதினாலு ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு மைல் இங்கே சேலம் போறோம் சேலம் ஒரு மைல் பஸ்ல போறோம் கப்பல போறது ரெண்டு மணி நேரம் ஆகும் கொஞ்சம் காண போஷ் படங்க அது என்ன ஆகும்னா பதினாலு மைல் போற வரைக்கும் இந்த வேற கொஞ்சம் இருக்கும் இந்த இந்த பத கோடிக்கரை இருக்கும் பதினாலு மைல் தாண்டவன்னு அந்த கே இது மறைஞ்சே போயிடும் அது தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் கலப்பு சேரலாம் அங்கிருந்து வரும்போது பதினாலு பேருக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வரும் யாழ்ப்பாணத்துல கப்பல் ஓட்டம் அவங்களுக்கு அனுப்பணும் உண்டையானதுனால இந்த பூமியானது சமுத்திரம் பார்த்தோம்னா இப்படிதான் தெரியும் இப்படி தெரியாது சமுத்திரத்து பார்க்கும்போது அப்ப கண்டித்தானது நீங்க கீழே போகணும் கீழே போகாது மேடா இருக்கு இப்படித்தான் இருக்கும் மொழிய சமுதிரத்துல நம்ம கீழே தண்ணி இருக்காது போகப்போ பழத்துக்கு மாதிரி அப்படி கிடையாது மேடா தெரியும் அப்படி மேடா இருக்கும் அப்ப என்ன அர்த்தம்னா பூமி இப்படியே போயிட்டே இருக்கும் அப்படி போயிப்பா அப்படியே போகப்போ அப்படியே உண்டா வந்திருக்காது பதினாலு மேலுக்கு ஒரு முறைதான் அந்த பார்வை நம்ம பார் எட்டும் அந்த பக்கம் திரும்ப அரிசியா போகுது போயிட்டே இருக்கு இங்க பஸ் போகல அரிசியா அது போல கடை போயிட்டே இருக்கு அவன் பிடிச்சி பிடிச்சிட்டே தின்னு பாம்பன்ல பார்த்தவன் அது போல சொல உலகத்தில சொல்லு தெரியுமா அது தெரியாது அல்லவா அப்படி போல நீ சொல்ற நான்காம் மணி நேரம் தான் பொருந்தும் ஏன்னா அதனை போல நான் மேல்புறது அனுப்புமிடத்தை இருக்குமோதான் சொல்லாய் திருக்கு ஞானம் உடையோர் ஜகத்தை மெய்ய மீண்டும் ஒரு விஷாரத்தை கொடுக்கிறார் ஒரு கிராம அதிகாரி அடுத்த ஒரு கிராமத்தில் கணக்கு பிள்ளை அல்ல பிசிப் இருக்கா அவர் ஏதோ அடிச்சா வந்தது ஜில்லா கலெக்டராக போட்டான்னு வச்சுக்கோங்களேன் கலெக்டர் போனோம் பரிசு அந்த போ அப்படின்னா போட்டாச்சு அப்போ போட்ட பிறகு என்ன ஆகும் அவர் ஓட்டு வீட்டில் இருக்கிற ஓட்டு வீட்டில் பண்ண முடியும் பங்களாப்பூர் வரல கார் வசந்துருமில்ல அப்போ விட்டுட்டு தானே போவோம் இது அப்படி இருந்துட்டேண்ணா வந்து விட முடியாது இது ஓடும்படிதான் எனக்கு சாஸ்வதம் நம்ம மறக்க முடியாதுன்னு சொல்ல அப்படி போல ஒருத்தன் ஒரு கிராமத்தை விடுத்து ஏகராஜதானி தலைவர்கள் போய் இருக்குமன்றி இருப்பானே அல்லாமல் முன்கண் இருக்குமோதான் சொல்லாய் முன்னேற கிராமத்தை குடியிருப்பான ராஜ பிறகு சாதாரண குடிமனான் ஜிச்சு மந்திரி ஆகிட்டான் எங்க குடிப்பான் இருப்பான் என் மந்திரியை யோசனை பண்ணி சொல்லுவான் அதுபோல திருக்கு ஞானமுடையோர் திருக்குன்னா காண்பதுன்னு அர்த்தம் எல்லாவற்றையும் காண்கிற சாட்சி பாவனை இடமாக வந்த ஞானமுடைய ஞானிகள் ஜகத்தே மெய்ஜியன் உள்ளார் இந்த உலகத்தை சத்தியம் என்று பழைய மணிக்கு யோகம் பண்ணுவார்களா கூப்பிடீங்கப்பா யோசனை வலியுறுத்தினார் மனிதனின் மகிழ்ச்சி இனிமையில் வாட்டம் விளையவின் பழனில் மகாராஜாவை மந்திரியானவர் கேட்க அவர் பயிறார் அதாவது சாஸ்திரத்தின் கருத்து என்னன்னா ஞானமானது பொதுவாக இருந்தாலும் கூட உணவு இருந்து நியாயம் அடைந்தா தாழ்வுதான் என்ற கருத்தை வலியுறுத்துறது இருக்கும் சில பேர் துறவு நிலையில இருந்து ஞானம் அடைவோ அல்லது இருபத்தி அப்படி பிறகு அடைவோ பல இருக்கலாம் ஆனாலும் பொதுக்கருது என்னன்னா புதிய நாட்டிலிருந்து சமுதாயத்தில மரியாதை உண்டு அவர் சனியாசியா இருக்கிறதுனால வெறும் சனியாதினால ஒரு மரியாதை ஒரு விஷய காலங்கள் தான் செஞ்சால் ஒரு அவள் பரதேசத்துக்கு சோடு போடுங்க அப்படின்னா சோடு போட்டு தரமாட்டாங்க ஏன்னா சம்பாதி சாப்பிடுவாங்க இவங்க வந்து விட்டியை சாப்பிடுவாங்க அது போல் தான் பானம் உண்டு சன்னியாசிகளுக்கு சோறு போட்டால் புண்ணியம் பானம் உண்டு அது சமுதாயம் கொடுப்பாங்க மோசமாக கொடுக்க மாட்டாங்க போனாங்க இருந்தாலும் சமுதாயத்தில் ஒரு ஒரு மரியாதை ஆசிரமத்தில் உயர்வு சன்னியாசி ஆசிரமம் பிரியும் அடையாளம் காவேட்டிதான் உள்ளத்துல அதே விஷயம் வெளி பாய் சன்னியாசம் வெளியில ஒரு தோற்றத்துக்கு ஒரு மரியாதை உண்டு அது மரியாதையோடு கூலி மேலம் அடைஞ்சா இருந்தா அதிக மரியாதை உண்டு அர்த்தம் இடத்துல இருந்து கூட மேலம் வரலாம் அது குறைவுதான் நடைமுறை அதான் இருக்கிறது இல்லாத ஞானில ஒளிய பெரும்பாலும் சன்னியாசி ஞானில இருப்பாங்க அதை பற்றி இப்போ பரிசீலனை மழையை நின்றாலும் வீட்டிலே இருந்து அபியாசம் செய்தாலும் பொருள் உயிர்சார்பு பொருள் சார்பு உயிர்சார்புறப்பட்டு பொருள் சார்பு என்றும் உயிர் சார்பு என்றும் பொருள் என்ன சொத்துக்கள் வீடு வாசல் நிலம் இதெல்லாம் உயிர்சார்புனா வனை மக்கள் சொல்றதார்கள் இந்த ரெண்டு சார்பு சில விடுதலாக உறுதியான சில சமயம் உறுதி குறையும் அளவு கேட்டுக்கூட போகலாம் இந்த கெடுதலின் இந்த காரணத்தினால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் கெட்டாக இனிமையில் வாட்டம் இனிமையில் மகிழ்ச்சி இல்லாத துக்கம் ஏற்படும் ஆக இரண்டாச்சு உடையவின் பதனில் எட்டுணை ஆயினும் ஆசை விஷயங்கள்ல எழுத்துணை ஆயினால் கூட ஆசை இல்லாமல் இருக்கலாம் பின் தமிழ் பிரவர்த்தி தானும் அதில் தமிழுடைய பிரவர்த்தி பேசும் இல்லத்திலே இல்லாவிட்டாலும் கூட தனி உணர்வதற்கு சாதகம் செய்யும் தமிழ் தகுதி என எந்த ரூபத்திலையும் ஞானம் அடைகிற காலத்தில் அதாவது மூன்றாம் பூமி அநித்தியாசனம் தகுதி என்னன்னா இருக்கப்படாது பூமி தான் இருக்கணும் சொல்லிவிட்டார் அரசாங்கத்தில் முக்கியமான விஷயங்களுக்கும் தனியார் மந்திர ஆலோசனை செய்யறதும் உண்டு தனிமை தேவைப்படுகிறது லோகீகத்தில் பள்ளி குழந்தைகள் வருஷம் பூஜா பண்டித்தாலும் கூட பரீட்சைக்காக தனியிடம் உண்டு அப்படி ஒன்று ரெண்டு வரைக்கும் அதாவது பயிற்சி விசாரணை எல்லாத்தையும் செய்யலாம் விருப்படித்தால் அவர்கள் அவர் மீண்டும் அவர் அந்த அரசாத்த பொறுப்பு ஏற்றுக்கொள்ள அரசாட்சி பொறுப்பு கொண்டே விசாரணை ஞானம் அடைதான் சொல்லப்படவில்லை எந்த ரூபத்திலையும் தன்னை உணர்வதற்கு சாதகம் செய்யுங்கள் தண்ணி நிறைய குடும்பத்திலிருந்து விலகிவிதல் தான் முடிஞ்ச நிலை என்று கடிச்சு கட்டமைதான் சாதக மதனை தொடங்குகால் விடயம் தடையதாம் சாத்தியமானான் இன்பினை இழந்து அதாவது துக்கத்துக்கு சாதனமாயிருக்கின்ற இளர் வாழ்க்கையை விடுத்து அந்த செம்பொருள் இன்பமே வேண்டி அந்த செம்பொருள் அதாவது முத்தி இன்பமே கருதி ஒடியவர்களாய் சாதக தொடங்குகிற சாதனை செய்யும் காலத்திலே விடயம் தடையதான் தடையா இருக்கலாம் அப்போ மந்திரி கேட்கிறார் சரி ஆரம்பத்தில தடையா நீங்க சொல்லதெல்லாம் கருதான் அப்புறம் ஞானம் அந்த பிறகு மீண்டும் எடுத்துக்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்டா சாத்தியமான போதில் போதில் அப்படி சாத்திய ஆகிய நாலாம் அடைந்து விட்டாலும் கூட அவையும் தோன்றிடா தோன்றிடாது அந்த பொருள் அந்த பொருளையும் அவை தோன்றிடா சாதாரணமாக சில வேலையில் இருக்கிறவன் பெரிய வேலைக்காக அலைஞ்ச வேலை கஷ்டப்பட்டு எப்படி பெரியவர்கள் கழிச்சு போச்சு கழிச்சு போய் சின்ன வேலைக்கு அங்கிருந்து இருபது நேரம் அடைஞ்சாச்சு சரி ஞானம் அடைஞ்ச போற கூட மீண்டும் இரவு வாழ்க்கையை எடுக்கலாம் அது தோன்றிடாது அந்த பொறியியலானந்த மேலிடவே சமானம் இல்லாத விளக்களுமான அனுமவித்த அவர்கள் அவையும் தோன்றிடாது இது ஏதாவது வாழ்க்கையை பற்றி நினைக்கிறோம் மனத்தை திருப்பி அடையமான் அடையாது காதலே துறவின் ஞானம் அஞ்ஞானம் அதனால துறவில்லாத அதாவது விடுபாடு இல்லாத ஞானமானது அது அஞ்ஞான சமானம்தான் என்று பெரியவர் சொல்லியிருக்கிறார்கள் அறையோர் பெரியவர் சாத்தியமானவின் ஆதரவு வீழ்த்தின் அப்பிரமோ ஆனந்தும் தரியுமோ விடயம் ஆனந்தும் கோவில் வீட்டின்பும் பெருகா விடினும் கூடுதல் சீதிரோ ஒரு சிங்கம் என் கரி பிளைக்கில் சீதம் அதனையே விரும்புவோம் கிடைச்சிட்டாக்கா அது பேராசி சித்தாங்க வருவோம் ஆகவே நான் பேராவத்துல மூழ்கி இருக்கும் போது சக்கரவர்த்தி பதிவாகிய துக்கத்திலிருந்து மீண்டும் நான் வருவேனா இப்போ உனக்கு பெருசா இருக்கலாம் பெருசா தெரியல விஷயத்தின் மூலமா வரக்கூடிய ஆனந்தமா இந்த ஆத்மா தான் அந்த ஒன்றுமே எங்களுக்கு தெரியுது உனக்கு என்ன தெரியும் மூலமாக எந்த இன்பம் வருகிறதோ அது ஆத்மா இன்பம் தவிர ஒரு துணி விட கிடையாது வாழ்க்கை பெருசு சக்கரவர்த்தி பதவி பெருசொல்லவா நினைக்கிறாய் சொல்லவில்லை எனக்கு அளவும் அப்படித்தான் என்று சொல்லியா பைராகனால போலாமல் ஞான படைத்தவர்கள் போக மாட்டான் அப்படி போறான்னு சொன்னாக்கம் பலமா இருக்கலாம் இல்லையா போனாலும் அவர் ஒண்ணும் மீண்டும் குடும்ப ஏதோ தனியார் கொள்ளார் மூர்த்தி அமைந்தார் பரும சரி அவருடைய அரசாட்சி கிழக்கு கிடைச்சவர்கள் கூட அவர் அனுமதிக்கல அவர் எல்லாம் ஒவ்வொரு ஆணையம் யாரும் கூடாது கடமை நிமித்தமாக ஆட்சியை ஏற்றுக்கொண்டார்கள் போபாதையும் ஏற்றுக்கல அவர் கீழே கூடாது என் ஜடாமுதான் அப்படின்ட்டார் எதிராச்சும் தான் ஆபங்கள் சம்பந்தமான வருவாங்களா அப்படின்னு கேட்டாரு இல்ல ஓரிடத்தில் விளங்கும் மீண்டும் அதனுடைய பெருமை சிறுமைகளை விளக்கிறார் உதாரணமாக இருந்தும் தங்கத்தை காட்டி இல்லற மதனில் உறைந்துள்ளோர் இடத்தில் இருப்பினும் ஞானம் ஞானம் இருக்கு இவரை இருக்காங்க ஆனாலும் கீழ் இரும்பு இரும்பு கீழானது தான் அதுக்கு அவ்வளோ உயர்வா சொல்ல மாட்டாங்க அது விலை சகாயமாகவும் இருக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால கருத்தும் போறதுனால திருப்பிடிக்கிறதுனால அது ஒரு மதிப்பு அதுக்கு ரொம்ப உயர்வு இல்லை அது கிடைக்கிறது கொஞ்சம் இருந்தாலும் அதுக்கு ஒரு மதிப்பு என பதித்தே கீழிரும்பில் பதித்தம் ரத்தின கற்கள் அது நகை செஞ்சாங்க இருமலை செஞ்சாங்க நகை அதுல பதிச்சிருக்காங்க அப்படி எப்படி இருக்கும் மங்களா தான் இருக்கும் ஏன்னா இருமலுடைய சுபாவும் மங்கள்தான் அதே போல போக்கி இல்லை விடுத்து துறவென்னும் மலரம் அடைந்தோர் இடத்து உரையும் ஞானம் இடத்தை விட்டு துறவம் போல் தங்கத்தில பயிற்சி எப்படி இருக்கும் அப்படி போல எல் வழியாய் விளங்கிடும் ஆயின் கொண்டு பார்த்தா இல் சிறப்பு ஞானிகளுக்கு ஞானிகளுக்கு இதழும் சிறப்பு ஞானம் இலத்துல இருந்து அடைஞ்சிருந்தாலும் கூட துறவரத்துல இருந்து ஞானம் அடைந்தவருக்கு ஒரு மரியாதை இருக்குதான் கோவில் சமூகத்திலேயே ஞானிதான் இருந்தாலும் அவருக்கு அவ்வளவு மரியாதை கிடையாது கோயில் வந்ததுதான் மரியாதை துறவம் அடைந்தவன அவருக்குதான் மரியாதை ஏற்படுது அவருடைய காலத்து அவர்களும் அவருக்குள்ள மரியாதை அவருக்கு கிடையாது குடும்பத்தார கூட மரியாதை இல்லை ஆத்தாங்க ஆக துறவரம் இருந்தா அது ஒரு மரியாதை சமுதாயத்துல இருக்கு இந்தி சமுதாயத்துல அது கொடுக்கலாம் ரொம்ப இப்ப குறைஞ்சு போச்சு வச்சுக்கோங்க ஏன்னா அரசியல் தீவிரமான ஆசிரம திருமணம்லாம் குறைஞ்சு போச்சு இருந்த சமுதாயத்தில் கற்பத்திலிருந்து தாழ்வு வந்து கற்பிக்கப்படுகிறது எனவே இரண்டாவது நான்காவது ஆசிரமம் ஆசிரமத்தில் கடைசி அதே பட்டம் சொல்றாரு அறந்தானியத்தில் கோடி அதிகம் உள்ள கம்பனேன் சொன்னார் அறந்தானியத்தில் கோடி அதிகம் இன்னும் திறந்தான் படிக்களும் செய்து கொண்டு ஒழுக்கமா இல்லக்கூடிய இதழ்தான் இருந்தாலும் கூட அவனை விட வெறும் துறவு இன்னும் அகத்தரும் அடையில ஆசாபாசம் இருக்கு மனசுல ஆனா உயிராகியம் இருக்கு வெளியில துறவு தீர தீரமா இருக்கு உள்ளத்து இன்னும் துறவு அடையில அவன் அறந்தாங்க கோடி அதிகம் கோடி பொங்கல் அதிகம் சொல்லலான் அவளம்பரிய அவனை சத கோடி உள்ள துறவு நூறு அதிகம் உள்ளமும் புறமும் பிறந்திருந்தான் உலத்திலே ஆசைதான் வெளியிலும் அந்த ஆசையே இல்லாம தனியார் தர்மம் இருக்குமே அவன் நூறு கோடி மடங்க இதை விட இவன் ரெண்டு தன்னியா தர்மம் தான் ஞானம் இல்லை ரெண்டு பேர் சொல்லப்படுது வெளியே வந்ததுக்கு வெளியே வந்து ஆசாவது முட்டிலு விட்டா ஆயிரம் கோடி நூறு அது ஒரு கோடி நூறு கோடி ஞானம் வந்தவங்க சொல்றாருமே மறந்தான் அறக்கற்று அறிவோடு இருந்து இருவாசனை பெருமை என்று சொல்லுவேன் அதே மாதிரி சன்னியாசம் ஒரு குரு அடைந்து ஞானம் அடைந்து ரெண்டு வாசனை என்ன வாசனை புற வாசனை அதாவது உயிர் சாகுச்சா வாசனை இல்லை அகத்திலே சரீரத்திலே நான் என்கிறதோ இல்லை இருக்கின்ற வாசனை பஞ்சவோசன யானை புத்தியோ எல்லாமே இருந்து ஞானம் அடைஞ்சான் அப்படி அர்த்தம் மறைந்தான் அறக்கற்று அறிவோடு இருந்து நிர்வாகம் எட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க அவனுக்குள்ள பெருமை என்ன சொல்வேன் அது அளவிட முடியாது இது ஒரு கோடு கோடு கணக்கா கணக்கே அவ்வளவு வெறுமை இருக்கு சன்னியாசி அவங்களவனுக்கு சாத்த சம்பாதம் சொல்றேன் இயல்பு முன்னா தாபமும் சுகதாரதமியம் விஜயமூர்த்தி என்னால் பொதுவே பெருமையும் விட சுகதாரதமியமும் பெருமையும் சமுதாயத்துல துறவடை இல்ல கிடையாது நல்லா அடைமு நல்லதான் இருக்க முடியும் துறவடைந்தவருக்கு ஐந்து ஆர்வங்கள் அடைய முடியும் பதினைந்து வருஷம் இருந்தாலும் பேர் அந்த நிலை அவனுக்கே ஒரு இது இவன் கிடையாது ஏன்னா நிவர்த்தி பெருமை தெரிவிக்கு ஆனா நல்லா பூமியில ஓரளவுதான் சொல்லணும் பெருவான திருஷ்ணம் பெருமை தன்மை பண்ண மரியாதை மீண்டும் அவர்கள் அடைந்தவர்கள் ரெண்டு விதமாக இருந்தாலும் அடைந்தவர்களுக்கு சுகதாரத்தின் மத்தில குறைவுதான் சமுதாயத்திலும் மரியாதையும் குறைவுதான் ஆனால் இதில் ஞானம் அடைந்தவர்களுக்கு சுகதாரதியும் உண்டு சுகம் அதிகம் உண்டு மரியாதை உண்டு உணர்ந்தறிஞர்களும் என்றபடியின் ஆட்சே பேசுவர் துறவுடையோரை இனமதே விழு தில்லற மது விலை வர் மகாராஜாவை கேட்கும்போது தக்க பதில சொல்லிட்டு வர்றார் எந்த முறையிலும் பொறுப்பெற்ற ஞானிகளுக்கு தான் சிறப்புடைய மற்ற இல்லத்தில் உள்ள ஞானிகள் சிறப்பில்லை என்றும் ஞானம் பொதுவாக இருந்தாலும் விஜயூக்கு சமமாக இருந்தாலும் அந்த துறப்பற்ற நிலை உள்ளவர்களுக்கு சமுதாயத்தில் இந்து மதத்தில் நாட்டில் ஒரு தனி மதிப்புண்டு அவர்களுக்கு பிரகாசம் உண்டு இவர்களுக்கு மங்கள் தான் என்றும் பண்பாட்டில் இந்த இரும்புல பதித்த ரத்தனம் போலும் தங்கத்தில் பதித்த ரத்தனம் மீண்டும் சொல்றார் இன்னும் அனைவர்களும் உறைவரும் இல்லம் எல்லோரும் ஆரம்பத்தில் இருந்து இருக்கிறது தான் பெரும்போது சன்னியாசியால் வர்றதில்லை அதன் பிறகுதான் நித்தியை உணர்ந்து அறிஞர்களும் அது ஞானம் அடையணும் என்று சொல்லி விருப்பமுடியா சன்னியாசுக்கள் ஜென்மாந்திரங்கள் விட்டக்கூடிய சட்டப்பரின்னு சொன்னால் அதுபோல உணர்ந்த அறிஞர்களும் அவர்கள் எந்த காரணத்தினாலும் ஞானம் அடைந்து வினமதி நின்றபடியினால் சங்கை பேசுவோம் வீட்டில் இருந்துக்கிட்டு ஞானம் அடைஞ்சாச்சு அப்போ என்ன பண்ணுவாங்க விவகாரங்கள்லாம் தீவிரமாக இருக்க மாட்டார்கள் அப்போ வீட்டில் கேள்வி கேட்பாங்க ஏன் இந்த மாதிரி வந்தால் எப்படி ஒரு கட்டுப்போடு அப்படிமா சும்மா விவகாரம் சரியாக பார்க்காம முன்னெல்லாம் எவ்வளோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா போனா போட்டு வந்தா வந்துட்டு அது என்ன அது அப்போனா அஞ்ஞானியாக இருந்தேன் உங்க ஞானியாயிட்டேன் ஜீவன உதேசின மாதிரி இருப்பேன் அனைவர்களும் உணர்ந்து பிறந்த அறிஞர்களும் பிணமது நின்றபடியினால் மீண்டும் அவர் விழுத்து இருப்பார்கள் ஆனால் அவளுக்கு ஞான இதில் உபாசனமாக தான் இருப்பார்கள் இந்த மாதிரி தீவிரம் இருக்காது ஆதிசமெல்லாம் அடிபட்டு போயிருக்கோம் இது குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாறுதல் தெரியும் அவர்களுக்கு அப்படி இருக்கும்போது ஏன் இங்கிருக்கேன்னு கேட்பாங்க சங்கை பேசுவார் கேள்வி கேட்பானோம் ஆனால் துறவுடையோரை இனமதை விழுத்து இலரமது எய்தவில்லை என வீம்புவதுண்டோ அவனே சன்னியாசிகளோட சேர்ந்தாச்சும் ஆசிரமங்கள்ல இருக்கும்போது ஐயப்பா நல்லா இருக்க ஏன் இவங்க வீட்டுக்கு வருது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டான் அங்கே வீட்டுக்கு சொல்ல மாட்டான் இவரப்ப நான் வந்து நம்மதான் இப்போ வந்தாரு கொஞ்ச நாள் ஆக்கி நாங்களே முன்னாடி இருந்தோம் நம்மளால் கொஞ்சம் உட்கார முடியல எடுத்து இருக்கலையே ஒரு குழந்தை சங்கரமண்டிய வீட்டுக்கு சொல்ல மாட்டான் அதனால அந்த இனம் குடும்பத்தில் இருந்தா அந்த லட்சணம் இருந்தாலும் குடும்பங்களே இருந்தாலோ அல்லது அபியாதம் பண்ணாலும் கூட அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை எங்கே அபியாதம் பண்ணாலும் ஞானம் அடைந்தாலோ மரியாதை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அதனால மனமதில் இதனை இயங்கி நீ அமைச்ச மகிமையின் இல்ல ஞானிகளுக்கு அதெல்லாம் தெரிந்தாக்க மதிக்க மாட்டாங்க ஆகவே இல்லாத ஞானிகளுக்கு இல்லத்துக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க அது தொழுவா சில இருக்கிட்ட சேர்ந்தாக்க அவர்கள் பெரிய மதிப்பு அவர்களை மீண்டும் இல்லாதாரில் வரவேற்பு பண்ணுவாங்க இல்லத்துக்கு வந்துக்கிட்டு ஞானம் கூட இவ்வளவு என்னமா வேலை சேர்த்து தெரியா பார்க்க மாட்டேங்காது ஞானம் ஞானம் பண்ணிட்டு இருக்காங்க என்னத்தை ஞானம் அடைஞ்சாரா தெரியல புரியும் இல்லையா சிந்தனை பண்ணி பாரு சகல மடங்கு கேவலமும் அகற்றிய ஒளிப்படை கொண்டு முடிய விரொலை முழுதையும் முடிவு நோயில் அலையோர் நீடிய குணத்தின் ஊரில் போய் குளியின் கூலி ஆளினார் சகலம் அண்ணக ஜாக்கலாவஸைக்கு சகலம் ஆகும் அதாவது ஆடிய விவகாரம் பண்ணக்கூடியது ஜாகிரும் விவகாரம் உண்டு ஆடிய என்று ஆடிய சகலமும் அடங்கு கேவலம் விவகாரங்கள் அழகிய கேவல அவசியம் சுழ்த்தி அவசியம் கேவலமும் அகற்றியே இந்த மூன்று அவசைகளும் விடுபட்டு ஒளிப்படை கொண்டு நாலாவது அவசைக்காக ஒளி என்ன ஞானம் அந்த ஞானமாகிய ஆயுதத்தை பழைய என்ன ஆயுதத்தை கொண்டு மூடிய இருளையை மறைப்பாக இருக்கின்ற ஆவரணம் அவனாபாதன்னு சொல்லக்கூடிய மறைப்பை இருளை முழுதையும் வீசி முழுதையும் அந்த ஆயுதத்தினால் வீசி நாசம் செய்து முடிவுகள் வீழதனையே நாசமற்ற எல்லையில்லாத மோட்சத்தையே உணர்ந்தோர் உணர்ந்த தத்துவஞானிகள் இருப்பார்கள் ஆனால் எப்படி இருக்கும் என்பதே நால் உதாரணமாக சொன்னார் நீடிய உலகத்தின் கண்ணே பாலன் குழந்தை எப்படி இருக்கும் பால் குடிச்சுக்கிட்டு இருக்க அது போல சிலையான இருப்பார்கள் அர்த்தம் கிடச்சி சாப்பிட்டுட்டு அமைதியா இருப்பான் அந்நியார் பூமியில அப்படி இருப்பான் பாலனை போல் இருப்பார்கள் விசமரவுடையன் உண்மையிலேயே பைத்தியம் படுத்திக்கிற்கானே வெளியே இருப்பான் ஏதோ கண்ணர்களை திண்டுக்கிட்டு வந்து பேசிட்டு இருப்பான் வந்து தான் பேசுவான் அவனுக்கு அதான் வேலை அப்படி போல விபரம் தப்புஞ்சானும் திருத்தி அழைஞ்சு அப்படியே ஊர் சுற்றிட்டு இருப்பான் சில பேர் அப்படியே சில பேருக்குள்ள பிழைப்பிடித்தவன் பிழைப்படுத்த எவ்வளவு இருப்பான் எங்க ஓன் பார்த்துட்டே இருப்பான் சில சீன் ஆடுவான் பாடுவான் வேற சொல்லுவாரு பிழை பிடிச்ச பையன் அப்படி அது போல சில ஞானிகள் பிரார்த்தா இருக்கும் எதோ சாப்பிடுறது சுற்று சில பேர்கள் ஊரில் போய் குளியின் கூலி ஆளில் இயல்படைவார் இது நாலாம் பதினாறு நிலையை சொல்றாருங்க கூலிக்காரருக்கான வெளியூர் போவோம் காலையில் போய் வேலைக்கு பார்த்தோன்னா சாயந்தரம் சூரியன் அசுமச்சா மே வீட்டுக்கு வந்துருவான் கூலிக்கார மேற்க பார்ப்போம் கூட்டுக்காரன் கிட பார்ப்பான்னு சொல்லுவாங்க கூத்துக்கார கிழக்கு எடுத்துட்டு போயிடுவான் கூலிக்காரன் எடுத்துட்டு போயிடுவான் இப்பெல்லாம் கிடையாறு ஆனாச்சுன்னு ஓடி போயிடுறாங்க கிடையாறு மாதிரி வேலை பார்க்கறாங்க காலம் இப்போ அதனால இந்த காலத்துக்கு அந்த கால வித்தியாசம் இருக்கு அப்படி கூலிக்கார வேலை போட்டாள் அது முதலாளிகள் அந்த காலையில என்ன இருக்கு ஹைம என்ன விழுந்துச்சு அது என்ன வந்து மழையும் காத்தும் நல்லா அடிச்சதுனால விழுந்து போய் காயல காய்ந்தா விழாம இருக்கும் அப்படின்னு பத்தாயிரம் ரூபாய் போச்சு போறேன் என்ன வந்து பத்தாயிரம் ரூபாய் எனக்கு செஞ்ச வரைக்கும் இன்னைக்கு கூடு கொடுக்கறதா நேரம் என்ன இல்லை அப்படின்மா அவனுக்கு இதை பத்தி எந்த கவலையும் கிடையாது அதுபோல இந்த உலகத்திலே இருந்தவர்கள் அவர்களை ஆசிரமத்தில் நடத்தினாலும் கூட தனியார் இருந்தாலும் கூட லாபம் கொள்ள மாட்டாங்க உதாசனமா இருப்பாங்க சிவானந்தன் அவர் இருக்கிற ஒரு காலத்துல பக்தர்கள் வர கொடுக்குற வருமானத்தை நடத்துறது சுத்தி யார் பக்தர் வரவில்லையா இவர்கள் வரலாறுனாலும் கடன் வாங்கி கடைங்களை வாங்கிட்டு பல கொடுப்போம்னா பழம் தான் ஊத்து வாங்கலாம் மணி இருந்தான் அப்படி கேட்டால் கணக்கு அவர் நிறைய கடை வாங்கிட்டு இன்னும் கொடுக்கணும் இல்லை கடை என்ன பண்ணுது இனிமேல் கடைக்கால குடும்பம் யார் பக்தர்கள் எல்லாம் பண்ணதுன்னு கேட்டாங்களாம் ஜாமியை வேணேன் எல்லாரும் கூப்பிடும் அவங்க என்ன வேலை பார்க்கறாங்க அச்சா பயசெல்லாம் அது வேணும் இல்லையா அதெல்லாம் சொல்ற வரைக்கும் சரி என்ன போறது அப்படி ஒரு ரெண்டு மூணு நாள் சொல்ல சொல்லிட்டுதான் இருந்தாங்களாம் அப்புறம் அவ்வளவுதான் பாருங்க அந்த பயம் வந்துட்டே இருக்க கொட்டுறாங்களாம் அப்புறம் மடி கடைப்பானும் வட்டி அந்த கடலும் திருத்தியாச்சு நிறைய வாங்க ஆரம்பிச்சாங்க சுத்தி வந்துட்டே இருக்கான் என்ன காரணம் அப்படின்னு சரி ஈஸ்வரனால ஏற்படுத்தின அவர் கொடுத்தாரு பச்சம் ஆறு தூரம் நடந்தது இன்னும் இல்லையா கேட்போங்க கொடுத்தபடியா தானே போவோம் சனியா நெல்லு கே மட்டுறானே புளி மூட்டைல இல்லாதாலும் புரிய முட்டேன்னு போயிரு தனியாவது நெல்லிக்காய் மட்டும் அந்த சாக்குல இருக்கிறதா கண்டுபிடிக்கும் சாக்கு அழுத்தாண்டு போயிடும் புளி மூட்டை சாக்கு எடுத்த ஒரு கஷ்ட உரிதா வளர்ப்பாங்க போக மாட்டான் எனக்கு தெரியாது எங்க போறதுன்னு தெரியாது இவங்க அப்படி இல்லை ஆனா நான் நிலம்பத்தி போயிச்சு தீர்ந்து போச்சு கைது என்ன சேவை கிடைக்குது அப்புறம் என்ன இந்த பரந்த உலகத்துல ஒரு கட்டையில இடமெல்லாம் போச்சு அப்படின்னு தைரியம் அவங்களுக்கு அதனால சரி அவங்க கொடுத்தா கொடு கொடுக்கணும்னா எல்லாரும் போச்சா நானும் போயிருவேன் அதுதான் என் பெரிய என்ன அதிசயமா இது அப்படின்ட்டாரான் அப்ப நிறைய வந்ததுதான் சரி சரி பல படி செய்ய வேலைக்கு போங்க அப்படின்ட்டாரன் என்ன சொல்றது கூலிக்காரன் போல்தான் பகவான் முதலாளி நான் கூலிக்கானேன் கூலிவு கொடுத்தா செய்யறேன் என்ன போறேன் அவ்வளோதான அப்படிங்க நிலை ஞானி கொள்ளு அப்படின்னா ஆனா இது எல்லா இடத்துல இருந்தவர் தான் அந்த மாதிரி செஞ்சாங்க இந்த பைத்தியத்தை கட்டிக்கிட்டு நான் படலப்பான பெரியவாங்களா போட்டுவாங்களா ஒரு அப்படி எல்லாத்தையும் இருந்தாங்க ஒத்துக்குவாங்களா சங்கை பேசுவதுன்னு பாடல சொன்னார் அப்ப சங்கை பேசுவாங்களே இல்லையா ஆக நானே இதுக்கலாம் இருந்தாலும் பிரார்த்தனை படகுமா இருக்கும் இவங்களும் சரியா போயிடும் உதாசனையும் குடும்பத்தில் அப்படி இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அதனால ஞானிகள் மேல்முறையில் உள்ளவர்கள் சில பேருக்கு இருக்கலாம் சில பேர் ஆலாமையும் இருக்கலாம் அவர்களே அப்படி இருக்கும் ஆகவே எல்லாரும் ஞானப்படுத்தல் தகுதியில்லை மேலும்பம் காண்ட சோற்றிற்கண்டு வைவிட வருமே தனையுளபடியே அனுபவ மதனை தானுணர்ந்தானந்தமடைந்தோர் பிணையுமே விடயம் எனவே பேசுதல் வழங்குமோ சொல்லாயின் வினைகளது புண்ணியபாவ பலன்கள் இருக்கின்றன சோதுக்கங்கள் அது சம பண்ணணும் அதான் அபியாசம் செய்யணும் அந்த சமபாவனைதான் ஞானத்துக்கு ஏது அப்ப சமபாவனம் தீவிரம் ஆகி வெற்றி பெற்றால் ஞானம் உண்டாகும் அதனால வினைகளுடன் இரண்டும் சகமுதாய் அப்படின்னா பலன்களாக சோதுக்கூடிய சமபாவனை வறுமையானால் ஞானம் ஏறிடும் அந்த காலை அந்த சமயத்திலே காலையில் இந்த மலை என்பம் காண்ட சோற்றிற்கண்டு இந்த மலையிலே இருக்கின்ற மலை மக்கள் அவனுடைய சுகமிற்கே இது வாந்தி எடுத்த போல தோற்று நாயானது ஒரு அபியாச காலம் அபியாசம் உழப்படியே குரு அடைந்து விசாரம் பண்ணி தினஞானம் பெற்று அவர் இருக்காங்களே அது எப்படி இருப்பாங்க இணையுமா விடயம் புண்பல் இணைவே பேருத்தில் வழங்குமா சொல்ல மீண்டும் அந்த தத்துவானம் பெற்ற பிறகு விஷய நகரத்துக்கு வந்து பேரத்தில் இருப்பார்கள் சொல்வது நடக்குமா ஏ மந்திரியே நீ சொல்வாயாக என்னை கூப்பிடுறியே இந்த விளக்கத்தெல்லாம் உனக்கு சொன்னாக உனக்கு புரியுமல்லவா நீ யோகி நீ மதி யோகி அப்படி இருக்கும்போது உனக்கு சிந்தனை விளக்கம் கிடைக்கும் அதனால சொல்கிறேன் சாதாரணமாக சமபாவனை போகக்கூடிய குடும்பத்தில் இருந்து இருக்கணும் என்றி சக்தி கொண்டு சிந்தனை பண்ணி பார் என்று மந்திரி சொன்னார் என்பதில் நசைகளோ நமக்கும் உலகாசையிலே தீர்ம உள்ளவர்கள் குடும்பப்பட்டி நிறைய இருப்பவர் இருந்தாலும் கூட அவர்கள் கூட பேரின்பையின் அடைவினைவிர் கேட்டமே பார்த்தா போக மனசு நிம்மதியில்லை சமயசன் போது வருவோமே அப்படின்னு போனாங்களாம் இடமே தான் வாழ்க்கையில் பல துக்கம் வரத்தான் செய்யும் இருந்தாலும் பகவான் அடையுங்கள் நித்தி அடையுங்கள் அது முடிஞ்சு பண்ணுங்கள் அது வேறின்பம் தரிசாரு வேறு இல்லைன்னு கிருஷ்ணத்துக்கு வந்ததுதான் பார்த்தப்பா என்ன பண்ணி அவர்களுக்கு விருப்பம் ஏற்படுதா இல்லையா செவியர் கேட்டவே அவற்றை அகற்றிட வறுமேல் இடைமுதல் ஞானவானந்தோர்களும் ஆதி மத்தியம் அன்னம் என்று சொல்லக்கூடிய மூன்றும் இல்லாத தத்துவம் அதை அனுபவமாக கண்டவர்கள் இளைஞானிகள் அவர்களிடம் தினுமிந்த கடைமனை வாழ்வை நினைவுகள் என்றால் கேள்பட்ட வாழ்க்கையை சுகமே இருக்க நினைப்பார்கள் ஆனால் பார்த்தவன் சிரிக்க மாட்டாங்களா என்னையாது பெரிய ஞானம் சிரிக்க மாட்டாங்களா சிந்தனை மண்டி போரா கேட்ட மாத்திரத்திலேயே விட்டு போலாமா இருக்கும் சில பேருக்கு என்ன குடும்பத்தில் துக்கம் விட்டு போறதில்லை ாலஞான பெற்றவர்கள் அ பழைய ஊழ்சல்லும் சகவின் மகாராஜா துறவு மந்திரிக்கு மகாராஜா விளக்கம் சொல்லிட்டு வருவார் அவருடைய சந்தேகங்களை போய்கொண்டு வருவார் ஆக எந்த ரூபத்திலையும் வெளியே வந்து ஞானம் அடைந்தவர் மீண்டும் போக முடியாது சொல்வார் இப்படி ஒரு கால் போறதாக இருந்தால் எவ்வளவு பிரார்த்தம் இருக்குமே வச்சுக்கணும் அவ்வளோதான் பலப்பிரார்த்தமா இருக்க முடியும் எவ்வளவு பிரார்த்தத்தை ஞானிகள் செயல்படுத்துறதில்லை எப்பவுமே அபியாச காலத்திலேயே செயல்படுத்துறதில்லை பலப்பிரார்த்தம் பறைட்சா பிரார்த்தம் அகலமும்டக்கம் பாருடைய நூல் சாதாரணம் தான் என்று சொன்னார் பலராணி மகாராஜன் அங்கன் மாநிலத்திற் துறந்து வீடடைந்த வரியவிக்காதையே தமிழால் இங்கு மாதவத்தோர் இசையுமென்ற கேட்டோர் உங்க வெல்பொழில் சூழ் பழமழை தேவழை உரையும் குமாரதேவென்னு மகாராஜா தோல பாயிரம் முடிந்தது இப்போ சிறப்பு பாயிரம் சிறப்பு பயிரம்னா நூலாசிரியர் செய்து பயிரம்னு பேர் சிறப்பாயிரம் ஈஷ்யர்களோ அல்லது மற்ற ரொம்ப முக்கியமானவர்களோ செய்வார்கள் இது சிறப்பு பாயிரத்தில் நூலாசிரியர் அதிகாரியுடைய சம்பந்தம் பயன் சொல்லலாம் நூல் சிறப்பாயிரத்தை சொல்லுவார்கள் எப்படியாவது நூல்னால் அதிகாரியுடைய சம்பந்தம் பயன் காலம் எல்லை நூல் பெயர் இதெல்லாம் சுட்டி ஆகணும் இது இந்த பாட்டை சொல்கிறேன் கவிதிகை திமிரி திங்கள் சந்திர சந்திர வட்ட கொடை சந்திர வட்டமாக இருக்கின்ற கொடை நடவடிக்கையில் ஆட்சியர் ராஜாக்களுக்கு அந்த காலத்துல சம்பிரதாயம் கவிதை என்ன கொடை அர்த்தம் திவிரி சக்கரம் ஆனச்சக்கரம் பேர் திணி தோல் அதெல்லாம் பொருந்திருக்கின்ற தோல் உண்மையான தோலை உடையவன் திகழ் கடற்ற மகாராஜன் தானே எப்படி இருக்கு மகாராஜன் சக்கரவர்த்தி ராஜாக்களுக்கெல்லாம் தலைவன் மகாராஜன் ராஜராஜன் சொல்லக்கூடும் அந்தமான நிலத்தை தொடர்ந்து அழகுந்திய இந்த நிலத்திலே நிலத்தில் ஆட்சி கொண்டிருந்தும் கூட வீடு வீடு சமாச்சாரம் இவர் சொன்னார் அதை தமிழால் இங்கு தமிழ் படத்தை சொல்லணும் என்று கேட்டாங்க மாதமத்துவ விஷயம் என்று இசைக்க இசைப்ப இசைத்தனன் கேட்டாங்க முனிவர்கள் சரி சொன்னாரன் வீடுகள் கேட்டோர் கொங்கைவேல் பொழியின் சூழ் பழங்குடியுரையும் குமாரதேவன் ஆவணியான பாட்டில குமாரதேவன் சொல்லக்கூடிய மகா சிரேஷ்டபுரிய மனசாகிய தபசி செத்து புரிசர் அம்பி அருள் பெற்றவர் அவர் சொன்னாராம் யாருக்கு வீடு கேட்டோர் ஆகவே அதிகாரி வீடுல கேட்போர் மூச்சுக்கள் யார் முத்தி பெறணும்னு விரும்புகிறாங்களோ அவர்கள் தான் மூச்சுக்கள் அதாவது வீடு கேட்டோர் தான் இங்க அதிகாரிகள் விஷயம் என்ன அங்கன் மாநிலத்தில் தொடர்ந்து துறவடையதா விஷயம் இந்த மகாராஜன் சக்கரவர்த்தி அண்ணன் கூட பொறவை மேற்கொண்டார் அதை பற்றி சொல்லக்கூடியதுதான் விஷயம் நூல் விஷயம் பொருந்து வீடு அடைந்த பயன் வீடு அடைதான் பொருந்து என்ன பண்ணார் வீடு அடைந்தார் அதுதான் பயன்பந்தம் என்ன என்று சொன்ன இசைத்தனன் இசையமே என்று இசைப்ப சொல்லுதல் அது சம்பந்தம் பெண் ஆக அதிகாரி ஊடுரு வீட்டு இச்சையினுடைய மூச்சுக்கள் விஷயம் துறவு துறவை பற்றி சொல்லுது பயன் துறந்து வீடு அடைந்தது வீடு அடைதல் அதான் பயன் இசைத்தனன் சொன்னான் சம்பந்தம் ஆக இந்த நூல்ல யார் சொன்னது படிமாமணிவர் அதான் குமார தேவரம் அவர் சொன்னவர் பேராது இந்த நூலுக்கு துறவுதான் மகாராஜா துறவுத்தனன் என்ற சம்பந்தப்படுத்த சொன்னார் வீடு தொடர்ந்து துறவு பற்றி இசைத்தனன் வீடு அணைந்தார் இந்த பயனை பற்றி இசைத்தனன் இந்த நூல் துறவு என்று சொல்லுவது சொல்லக்கூடியதாக இருக்கிறது அதை பற்றி சொன்னார் சொன்னவர் குமாரதேவன் மா முனி சம்பந்த அதிகாரிய கேட்டோர் விஷயம் தொடர்ந்து பயன் வீடடைதல் சம்பந்தம் இசைப்ப இசைத்தனன் அவர் கேட்டதுனால இவர் சொன்னார் சொன்னவர் குமாரதேவன் முனி விசாக்கரட்சேத்திரத்தில இருந்தவர் கருத்துக்களை குமாரதே அவன் கழிமை இரண்டும் வாழி அவன் திருவடியா திருவடி அவன் திருவடி யார் தம்மோட இப்போது அவருடைய சிஷியர்கள மிக முக்கியமான பார்ப்பாட்டு இது பஞ்சாட்சிரம் நம சிவாய நமஸ்கரிக்கின்றேன் சிவருமானை சிவாய நம சிவனை நமஸ்கரிக்கின்றேன் என்று அருசம் என்ன வித்தியாசம் தூளசு சொல்வார்கள் முதல் முதல மாணிக்க முதல் பாட்டு வாரியன் திருகுருவாந்து சிம்ம உருத்தின் வாழி பஞ்சாட்சிரம் என்னால சிவன் குரு வந்து முன்னாடிக்கும் நம சிவாய என்று ஐந்து எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்களுக்கு பஞ்சபூதங்கள் சொல்வர்கள் எழுத்துக்கள் ஐந்து அருள் கிடைக்கும் என்று அர்த்தம் அந்த மந்திரம் வாழட்டும் அவன் திருவடியால் அப்புறம் வாழும் சிவச்சின்னங்கள்லாம் நீர் என்று அவையார் பண்ணி சொல்லிருக்காங்க பூசலாம் உடம்புல பதினாறு இடங்கள்ல பூசல்லியிருக்காங்க உதயசம் கேட்கறவங்க கேட்டவங்க செய்யவாங்க முடியும் சாதாரண உள்ளவர் சாதாரண பூசிக்கலாம் கேட்காது சும்மா பூசிக்கலாம் புதுமையை கொடுக்கக்கூடியது உடம்புகளுக்கு அந்த பொடிதான் விபூதி மகிமை வீட்டில் விசேஷம் அர்த்தம் அந்த பிற்காலத்தில் அது சாணியின் மூலமாக செஞ்சால் பலன் உண்டு என்று சாணி செஞ்சார் பசுவின் சாணத்துக்கு உயர்வு உண்டு அது கிருமி நாசினி என்ன பேணி இந்த சாம்பல் கொட்டா போதும் அது சாம்பல்னா நம்ம கட்ட சாம்பல் போட்டுனா எழுந்து வச்சுங்க நம்ம செடியில் இருந்து வச்சு எருமா பசுமாட்டினுடைய விளையாட்டினுடைய சாம்பல் போட்டிருக்கணும் எங்கே போகிறேன் கிடையா அது விராட்டி இருக்க அது தூய்மையாக சாஸ்வரமா செஞ்ச மயம் உண்டது அப்புறம் சாதாரண சோழா திருஷ்டிலும் அடிப்பட்டு வாடி அவருடைய கண்ணில் வந்ததுதான் புதனாட்சம் உருத அச்சம் புருதனுடைய கண் கண்ணிலிருந்து உண்டானது உயிர் நித்தமி பல்லுிரியால் விட்ட தேருக்கிரங்கள் புதுமை கொள்ளோ அருட்டு ஒன்று திருவிழத்தூடு அயர் விட்டு ஊத்த கண்ணீரன் அக்க மாமணி ஆய் தரிலே என்று அந்த திருநாஜத்துடைய சொல்றேன் உயிர் நிறமே நெறிந்தாலும் பல்லுயிருற்ற தேருக்கீரங்கள் புதுமை கொள்ளும் என்ற கருணை அவர்களுக்கு இயல்பாகவே தோல் இருக்கும் அதனால இது உயிர் பண்ணார் இது நித்தியம் என்று அறிந்தாலும் நம்புவோர் பல்வேறு செயலுக்கு இறந்த குழுவை உண்டு அது அதிசயமா இது மா சொ அருட்டோன்றால் சிவருமானே அருள் வடிவாரிக்கின்ற அவரே ஒரு காலத்தில முன்னோரு காலத்திலே சீருற்ற தேவகுரை கேட்டு இறங்கி திருவிழத்தோடு துக்கப்பட்டது முறையிட்ட அழுதாங்கலாம் போய் அசுராலே கொண்டு படுத்தப்படுகிறோம் நம்ம என்ன செய்யறது நீ தான் காப்பாற்றினா அழுதாங்கலாம் அழுத உன்னே கேட்டு இறங்கி திருவிழத்தோடு அயருவுக்கு உத்த கண்ணிரி அக்கமாமணி அழைத்த நிலை அப்படியே அவர் கண்ணு கடங்கி போச்சு சில பேர் துக்கம் நம்ம கண்ணுக்கு கலக்கி போயிடும் தண்ணி தண்ணி வந்துடும் என்ன அவர்கள் படக்கூடிய துக்கத்தையும் மனசு சம்மதிக்கிறது இல்லை அப்படி கலைக்கு போவோம் அவங்களுடைய இங்கேயும் அளவு சிந்தனை இருந்தா தான் வரும் வராது அவங்களுக்கு அப்படித்தான் விவேதம் பண்ணா அவங்க கண்ணுல தண்ணி வராது இறக்க விருந்தா அவன் வரும் அவர்களுக்கு வந்து சேர்ம வந்ததான் ஐயோ இப்போ கஷ்டப்படுறாங்க அப்படியே அந்த உளுந்த கண்ணீர் ஆயிடுச்சான் தமிழ் அக்கமாமணின்னு பேர் அக்கமன்னா கண்ணன் தான் அர்த்தம் தமிழ் அக்கமாமணி அந்த அவருடைய கருணையின் சின்னமணியே பேர் அந்த முந்தையம் பரமணி மொழிந்த வாக்கினில் வந்தனல் ஏகம மாமணி சந்தமான அடிக்கல் ஆகுமா என்று மொழிந்த வாக்கில் அவர் சொல்லும் போது அந்த முதராட்சமானது எந்த நாள் நேரமும் ஏகம மாமணி ஒத்துழைப்பு கட்டிக்கலாம் விசாரிப்பாளர்கள் ஒரு பாட்டு வரும் ஆகவே அப்படி மையம்ையமும் ஆயிரம் மாமணி அணிஞரில் அவரை பாயும் ஆழ்விடை பரமன் என்ன பணிபார் என்றால் துய மாமணி இழந்தவர் மனிதர்கள் சொல்றீர் என்று சிவது மத்த ஒரு பாட்டு வரும் ஆய மாமணி ஆயிரம் அணிஞ்சிடல் நிறைய உத்ராஜம் தரித்தாக்க அதாவது தாயும் மால்விடை பணம் பண்ணி வரும் என்று மூன்றாவது வரி ஆயிரம் அணிஞ்சிடலே பாயு மாத அதனால ருத்ராட்சியர் நிறைய தரித்தவர்கள் சிவருமானே என்று கருதுவார்கள் அப்படி இருக்கும் போது அவருடைய மனிதன் எப்படி சொல்ல முடியும் சிவரமானே சொல்லலாம் என்ன அவ்வளோ பேர் கொடுத்து சொன்னார் அப்படி ஒருத்தர் வந்தால் ஃபிதாப்பிட்ட இருப்போம் அடி போட்டு வந்தார் அது பார்த்து பாட்டு ஞாபகம் வந்தது சரி எனக்கு நமஸ்காரம் பண்ணால் அவர் ஒரு ரூபா கொடுத்தாரு சரி வாங்கிட்டாங்க போகும்போது பதினாறு ரூபா போட்டுருந்தாரு சரி வாங்கிட்டு போயிட்டேன் இருபது ரூபாய் பதினாறு அப்போ அப்போயும் வண்டி வாங்கிடுச்சு சரி வாங்கி வண்டி போய் கொடுத்தாச்சு எப்போ என்ன பண்ணுது ஞாபகம் வருது இல்லை அப்புறம் மனுஷனாக வரு பகவான நமக்கு விளைஞ்சி விளையாடு உடஞ்சு போயிருமில்லனன் முனியும் வாழி கவிந்தரும் குமாரதேவன் கலை நினை இரண்டும் வாழி நமக்கு எல்லாம் ஆள் வர்றாரு என்ன ஆள் வர்றாரு ஞான அழகு அடியார் மட்டும்ப வாழ வேண்டாம் அவர் இருந்தால்தானே அடியால் பழிக்கலாம் திருவிழி மலையில் பவானி சம்பந்தர் கேக்குறார சம்பந்தரும் அப்பருக்கும் மழை இல்லாம கஷ்டப்படுறாங்களே எங்களை கேட்கறாங்க நீங்க மழை வரும்படி செய்யுங்கன்னு என்ன பண்றதுங்க அவ செஞ்ச பார்த்து மழை வராது பாக்கோம் சரி அப்ப எங்களுக்கு சாப்பாடு என்ன பண்றது போட மாட்டாங்களே அவங்க நல்லா இருந்தாலும் நாங்களே சோவு போடுவாங்க நாங்க என்ன பண்றது அப்படின்னாங்களாம் அவனுதானே நான் படி காசு கொடுக்குறேன் அவருக்கு ஒரு காசு நீங்களும் சாப்பிடுங்க அடியா நீங்க போடுங்க அப்படின்னு காத்தி மழை பெய் வெயில் விலையிலேயே எந்த சாமானும் எங்க போய் வாங்குறதான் காசுக்கு இப்போ நானே கடைக்கிறேன் வச்சு வேற கடை வச்சா அப்படி செஞ்சான் அப்புறம் கொஞ்சம் காலம் போய் அப்பாவெல்லாம் போன மழை பெய்ய வச்சுது அப்புறம் அவங்களும் ஊருக்கு போயிட்டான் கடையும் போயிடுவா போயிடுறேன் அப்படி மகானுடைய அருள் அப்படி நினைக்கிறோம் அதனால தான் அடியார்தம்மோட அருணைத்தும் வாழ்க்கையோம் எல்லாம் வாழ்க்கை அப்படி வாழலைன்னாக்கா அடியில் எப்படி பழக்க முடியும் அடியாரி பழச்சாலும் ஆண்டை பழக்கணும் ஆண்டை படிப்பற கோயில் கேட்டுக்கும் வாழி என்று வாழும் பராமரமே பவந்து அப்படின்னு சொல்றாங்க இருக்கதே என்று குறைத்திலே அது நீப்பனி சுருதியை சொல்லும் சுருக்கமே காதல் தொகுத்து நூல் ஆரம்பம் அந்த நூலானது மூலம் யார் சொன்னது என்றும் அதை நான் தமிழ் சொல்கிறேன் என்றும் ஆரம்பிக்கிறார் நைமை சாரணியத்தில் தருக்கர் என்ன மரமன் அர்த்தம் மலர் கிளர் என்ன சிரிப்பா காடு காஞ்சிபுரம் காலம் ஒரு காலத்துல கேட்டாங்களாம் தவம் பண்ணதுக்கு நல்ல காடாக அமையணும் நீர்வசதி மரங்கள் இதெல்லாம் இருக்கணும் சொந்த இருக்கப்படாது அப்படின்னா அப்படியா என்று தர்பயை அப்படி சுழட்டி சக்கரமா சுட்டி வீசி எரிஞ்சாலும் வீசி எரிஞ்சு அது எங்க விழுந்ததோ அங்கே அப்படி வீசி எரிஞ்சாங்கலாம் எரிஞ்சவன ஒரு மைதானத்தை விழுந்துதான் அது இருந்தால் சரி அப்படி விழுந்தா அப்புறம் நல்ல மரங்கள் நீர் வசதியில் ஏற்படுத்தி ஏற்பட்டு போச்சான் நேமி சம்பந்தம் நெய்மின்னு பேர் சார் ஆரண்யம் சக்கர சம்பந்தம் சக்கரம் அங்கே விழுந்த இடம் அது சம்பந்தப்பட்டதுனால சார் என்ன குடிய இடம் ஆரண்யம் அவர் பின்னாலும் ஆரண்யம் ஆயிடுச்சு அதனால் அங்கேலாம் கூடி தவம் பண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தார் எனக்கு ரிசிகேசத்தில் இல்லை அருந்து வரும் அருந்து வரல ஏழு நதி வரும் இந்த பக்கம் ஒரு மலையிலிருந்து மனசா தேவி மலை அது இருந்து பார்த்தா ஏழு தெரியும் வெயில் கலந்து மூணுதான் தெரியும் அங்கே போய் பார்த்தது ஒரு நதியில அக்காடு அதுக்காக இருந்த மரங்கள் அங்கே அநேக சாதுக்கள் டேரா போட்டு இருக்காங்க அவர் சாமி கிட்டே கூட்டி போனார் அவர் நண்பர் அவர் கூட்டி போன பிறகு அவர் இன்னும் ஒரு வருஷமாக இங்கே தான் இருக்கேன் நான் பார்த்த உலகத்தையும் கிடையாது ஒரு பேர் போட்டு போச்சு இங்கே தான் இருக்கார் வயசான வயசு அவர் எழுபது வயசு மேலே இருக்குது அவர் தைரியமாக இருக்கார் பரவது அங்கேயே இருக்கார் டேரா போட்டு சுற்றி முள்ளு போட்டுறது அந்த ஒரு பிரிவு ஏழு பிரிவில் ஒரு பிரிவு ஆறு அது அது காலத்துல முன்னேற அங்க இருந்தாங்களாம் ஏழு ரிஷிகள் பகிரதன் கங்கையை கொண்டு வரும்போது இதிலிருந்து கொண்டு வரும்போது அந்த பக்கம் வந்து இருந்ததுதான் அங்க இருந்த ரிஷி தண்ணி திரும்ப இருக்கு எங்க வருது நீங்க வந்து இங்க நம்ம பக்கம் வர சொல்லுங்க அப்படி ஏழு ரிஷிகள் சப்த ரிஷிகள் அவர் என்ன பண்ணாங்களா தனித்தனியா இருக்கிற இடத்துல ஏழா பிரிஞ்சு எங்க ஆசனம் பக்கத்து போகணுமோ வேண்டிக்கிட்டாங்களா பகீரதனை அப்புறம் தனியன் சொன்னாரான் ஏற்க எங்கேயே இங்கே ஏழா பிரிஞ்சு வரணும்னு பிரார்த்தனை பண்ணாராம் இப்போ ஏழா பிரிஞ்சு வந்தது அது மாதிரி கீழே விழுந்து போகிறத அரித்துவாலும் ஒன்றா போகணும் ஏழு பிரிவுகள் அந்த ஏழு பிரிவுகளில் ஒரு பிரிவுகள் இந்த ஒரு காலையில் இருக்காங்க அது நிறுத்தி மாணவர்கள் மத்தியான நிலத்தில் ஊருக்குள்ள அவர் சத்தனங்கள்லாம் இருக்கு தொட்டிகள் கொடுத்துருவாங்க வாங்கிட்டு போய் மாவட்டம் மன்னாலும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க காஞ்சி போனால் தங்க உறவை சாப்பிடுவாங்க அப்ப நிவர்த்தி அவள் இருக்காம பாருங்க அவர் அந்த காட்டுல வியாபாரம் இல்லாமல் இருக்காங்கன்னா எவ்வளவு பகவான்கள் நம்பிக்கை இருக்கணும் அப்படிப்பட்ட காட்டு உயர்ந்த மரங்கள் சன்னியாசிகள் தான் காய்வெட்டு கேட்டு இருக்காங்க சில விளையாட்டியும் இருக்கு ஆத்தோரமே தண்ணியும் போதும் மழை காலத்து அதிகமா போகணும் இருக்கு மனோபாவங்கள்ல பரிமாழ பரிமாக்கணும் அப்படிப்பட்ட நயனி தங்கிய முனிவர்கள் தங்கியிருக்கின்ற முனிவர்னா மனநீரன் பேரு முனிதல் என்றால் கோபம் அர்த்தம் உண்டு மனம் சிந்திக்கவும் அர்த்தம் உண்டு சிந்தனை அர்த்தம் சூதன் வர பணிந்து சூதமான முனிவர் வியாச பகவானுடைய ஒருவர் அதாவது இவருக்கு இவர் பிராமணனுக்கும் வைசிய சத்திரிய பெண்ணும் அதனால் இவர் பிராமணா ஏத்துக்கிறதில்லை சூதனும் பேர் இவருக்கு கர்மகாண்டம் படிக்க அதிகாரம் கிடையாது பிற புராணங்கள் வேதாந்தம்லாம் படிக்கலாம் என்று அதிகாரம் அதனால இவரை நீ புராணங்கள் படித்து வேதாந்த தாற்பயங்களை சொல்லிக்கொள்ளுது என்று வியாச பகவான் சொல்லிட்டார் அதனால் அவர் சகல புராணங்கள் கற்றவர் வியாசருடைய அருள்னாலே அவரோட வேதாந்தம் நல்ல விளக்கமாக தெரிஞ்சவர் வேதாந்தம் எல்லாரும் போதும் அதனால அப்படி ஒரு முறை வந்து சொல்லி போனாரா மீண்டும் ஒரு முறை வந்தாராம் வர பனிஞ்சு அவர்களுக்கு கஷ்டாங்க சீட்டாங்க சிட்டாங்க பிரியங்கன்னு சொல்லக்கூடிய சதுர நமஸ்காரங்களை செய்து வாக்கினர்களை வாழ்த்தி தோத்திரம் செய்தார்கள் அப்புறம் கேட்கறாங்க கதைகள் பற்பலாவா வந்து துறை திணை இன்னொரு முறை வரும்போது நிறைய சொன்னீங்க ஆனால் அப்போ மகாராஜா கஜிபு சொல்லிங்க மகாராஜன் திருக்கதை எங்களுக்கு உரைத்திலே அது எங்களுக்கு அப்ப சொல்லாமல் போயிட்டீங்க அது எங்களுக்கு ஞானம் இருந்துகிட்டே இருக்கு கேட்கணும் ஆசையா இருக்கு அதனால இப்போ வந்திருக்கீங்க அது அப்படிப்பட்ட கதையை நீ தேவர காதை அது நீ செப்பன சொல்லுங்கள் சொன்ன அப்படி சொன்ன சுருதியில் சொல்லும் சுருக்கமில் காதை இது சுருதியில் சொல்லியிருக்கு அதாவது சுயசங்கில சொல்லப்பட்டிருக்கு இது சுருக்கம் இல்லாத விரிவான தான் இருந்தாலும் நான் சுருக்கமா சொல்லுகிறேன் இது என தொகுத்து அதை சுருக்கை சுருக்கி சொல்லுகிறேன் ஆனால் நீங்க எப்படி இருக்கணும் தோமர கேமின்னு உழைக்கும் நீங்க சொல்லிட்டே இருக்கும்போது நீங்க இங்கே மனராஜமென்று இருந்தா முடியுமா குற்றம் இல்லாம இருக்கணும் நான் உடஞ்சிதான் நான் உடஞ்சது வாழ் தான் வரையிலும் சொல்லப்படுறாங்க கேட்கணும் அப்படி தோமர கேர்வின் என்ன உரைக்கும் என்று சொன்ன பிறகு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆகவே இந்த கதைக்கு மூலம் சமஸ்கிருதத்தில் இருந்தோசங்கத்தில் இருந்த மகாராஜா கதை அதை தமிழில் நான் சொல்லி கொண்டு வருகிறேன் என்று குமாரதே அவர் இங்குள்ள மூச்சுக்கள் சொல்றார் அவர் சொன்ன கதை நான் தமிழில் போய் சொல்லிட்டு வரல அவர் இப்படி செஞ்சார் என்று கதை ஆரம்பம் அப்போதான் இனிமேல் கதை போ வயலில் பாய்திகான் இழைத்த நற்றவர்த்தால் இருளாம்புறந்தான் இருந்தாலும் மகாரா திரவு ஆரம்பம் குமாரதேவர் சொன்னதாக அதை ஆரம்பம் இதை நல்லா கேளுங்கள் தோன்றிய உழைக்கும் என்று சொல்லி இப்போ கதையை மகாராஜா கதைய ஆரம்பிக்கிறார் அந்த நூலோட சிறப்பு வளம சிறப்பு அதனால இதுல நாட்டு சிறப்பு சொல்றார் கனித்தேன் இந்த வளம் இதுக்கு எப்படி இருக்குன்னா மாமரம் நிறைய இருக்கா மாமரம் அது ஒரு பக்கம் நிறைய இருக்கு பழவின் பல தேன் பலா பழங்களுக்கு அவங்கள்டே ஒடுக்கிட்டே இருக்கேன் அதே மாதிரி கதளி கதளி அப்படியே போகலாம் மலபூமி தண்ணி மாதிரி போகுதான் போய் அந்த ஒரு கண்மாய் அதாவது ஏரியில போய் நிரம்பிணும் நிரம்பிட்டு மதை வழியா போய் வயல பாஞ்சி விளையதான் அப்படி போட்டு வள முடியும் மூணுக்கு மூணு மூணு உண்டு வாழ்வீச்சிலே உண்டு வாதம் பலாப்பழம் பித்தல் மாம்பழம் சிவன் கதிரி பழம் வாழைப்பழம் மூணும் வாழ்க்கை சில உடம்பு இருக்குல்ல எது குறைஞ்சிருக்கா சாப்பிடலாம் அதுக்காக வாதம் குறைஞ்சவங்க பலாப்பழம் சாப்பிடலாம் அதிகமாக சாப்பிடாது பித்தல் உஷ்ணம் அதிகமா இருந்தாக்க கதவி சாப்பிடாது மாம்பழம் சேர்ம இருந்தா வாழைப்பழம் சாப்பிடலாம் கம்மியாகவே தேவைப்படுக்கலாம் ஆனா மூணு தேவைப்படுது இலங்கையில் தகுந்தி விழுத்த வகையில பாயிர விளை கருணாட தேசம்தான் கர்ணாட தேசம் என்று கடநாடு அந்த நாட்டுல அப்படி விளையதான் அப்படி விளையும் போது அந்த மக்கள் சந்தோஷமா இருக்காங்க மக்கள் எல்லாம் புண்ணிகாரத்தில் பழுப்பின் காரணமாக படுத்தது ராஜ நடராஜன் கிடைக்கலாம் நான் சொல்றேன் கருணாட தேசந்தான் இளைத்தனர் தவிர்த்தால் உயிரலாம் புறந்தங்கிருந்து அரசாமிவர் குறி அவர்கள் புண்ணிய விசேஷம் செய்யறதுனால இவர்களுக்கு ராஜனும் நடராஜன் அமர்ந்தான் அப்படி அமைந்த போது அவனுடைய ஆட்சி எப்படி இருக்கு என்று இனி அவனுடைய ஆட்சி வளர்ந்து செய்யறான் நகர சிறப்பு நகர சிறப்பு அடுத்த சொல்ல போறான்புரத்திருந்து காத்திகள் ாய் மகாராஜேன் பாட்டு நாட்டுச் சிறப்பு சொல்றார் நகர சிறப்பு சொல்றார் ஒரு கதை அமைப்பு சொல்லி அவரும் அந்த விதிப்படி செய்யல கணக்கு மஞ்சு அமர் இஞ்சி சூழ் மாபுரத்தில் இருந்த இஞ்சின்னா சிவனுக்கு ஒரு பேரு மஞ்சள் நீங்களா இருக்குமா அதை விட உயரமா இது இருக்குமா உலக சீனா சவறு இது மூலத்துக்கு அதிசயம் இதுவனும் மேி மா வணங்கிறாங்கன்னா என்ன பேரரசி தால்தோளை அப்படிப்பட்ட மகித உண்டு அவருக்கு சரி அதோட அவருடைய குணம் எப்படி இருக்கு தஞ்சமையில் அடைந்தவர் தம்மை காத்து ஏதாவது எனக்கு வேணும் காப்பாற்றணும்னு வந்து காலையில் விழுந்தாங்கன்னா காப்பாற்றுவான் எல்லா செய்வார் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வஞ்சவருக்காய் மாராஜினார் எவனா விரோதியா அவனுக்கு சொல்லி அப்படி ஆகவே இறக்க குணம் உண்டு அதே நேரத்தில் எதிரியன்னா அறக்க குணம் வந்துடும் அடிப்படையில குணாதிசியம் உருவாக அளிக்கும் மேலான் முன் பாட்டுல நகரச் சிறப்பு சொன்ன பிறகு அதோட அவர் குணத்தையும் சொல்லி முடிச்சார் இப்போ உங்களுடைய சரீரத்தை கற்ப வரிச்சம் இருக்கும் அறிக்கையில உக்காந்துகிட்டு எது கேட்டாலும் கொடுக்கணும் அப்படிப்பட்ட நூறு யாகம் செஞ்ச அஸ்விதம் பண்ணி பதவி பெற வேண்டிய விதி உண்டு அப்படிப்பட்ட அவங்க செல்லவும் இருக்கும் அதை விட அறி செல்வம் இருக்கான் சட்ட அரசின் சட்டமன்ற திருவின் மிக்கான் செல்வத்தை விட மிக்க செல்வம் வளர்த்த போல எப்படி இருக்கும் மதனின் மிக்கான் உருவனின் மதவின் மிக்கான் உருவ மன்மதன் அழகு போயிருந்தேன்னு சொல்லுவாங்க அதை அழகா இருக்கான் அந்த ராஜன் அழகில மன்மதனையும் தோற்று போயிடும் அப்படிப்பட்ட அளவு உருவினின் மதம் நிற்கான் தோளான் அவளுடைய தோள்களுடையவன் உருவனின் பலத்த தோளான் சிறுமியில் அரியன் அண்ணான் யுத்தம் அச்சம் போவானே ஆனால் சிங்கமா யுத்தம் பண்ணுவான் அரியன்னா சிங்கம் அரியன் அண்ணான் அப்படிப்பட்டவன் முருடைடைந்து உலகம் தாரான் மூணு உலகம் அளிக்கும் வேளான் வேலாய் எப்படி இருக்கு மூன்று உலகங்களும் எதிரி இல்லாமல் செய்யப்பட்டு அப்படிப்பட்ட வேளாயும் வச்சிருக்காங்க முருகடைந்து உழுகும் தாரான் தேனு இந்திரியும் பாலன் தேனுடைய இந்திரியும் அதாவது அவனுடைய மாலை எப்படி இருக்கா தேன் தேனீக்கள் அப்புறம் இந்த வண்டுகள் இதெல்லாம் நீங்கிட்டே இருக்குமா அது மோதும் போது அந்த முட்டுக்காக விழிக்கிருமா அடிப்பட்ட தார அணிந்த உதிரை அளக்கு மண்டலான் கரைபூர்வ திரையரே கடலம் தானையான் அறுவரை மாற்றினான் யாழி மீந்தினான் பெரிய அனிதனும் வெற்றிகள் எப்போதும் கொட்டிக்கொண்டே இருக்கும் சேனை உடைய கஜா கஜ துரக பதாரிகள் சொல்லக்கூடிய சதுர சேனைகள் கடல் போல விசாரமா இருக்கான் அந்த அரவணைக்குள்ள அப்படி இருக்கான் இப்ப முப்படி ஒரு நால்படை அவன் மார்புக்கு வழியிலே மாற்றும் வாழினான் தருநீதி கொலை நான் தருக்கு நாளினேன் அவன் அரண்மனையில சிம்மாசின் வீட்டிற்கு அப்படி இந்த ரத்தின பகிர்ந்ததுனால பிரகாசிக்கணும் அப்படிப்பட்ட தாலி உடையவன் எரிதவள் திகிரியை எழுந்தும் தோழினான் திகிரி ஆனை சக்கரம் எரிதவள் எப்போதும் அக்னி மாதிரி சுழல் சுட்டிக்கொண்டே இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னா அவருடைய ஆணைக்கு மூணு ஆறு மில்லையான அர்த்தம் அக்னிக்கிட்ட போனா யாருன்னு சொல்லுவோம் ஆச்சரியம் இல்லாமல் சொல்லுவோம் நாம தான் ஏத்திரம் விளக்கு நமக்கே சுட்டுக் கொடுது நன்றி இருக்கா எடுத்து சுடுவோம் அது யாராவது அதுக்கு இல்லை அப்படி போல எரிதவள் திகி யாரா இருந்தாலும் மீதி எவ்வளவு ஆச்சரியம் அப்படி ஏந்தும் தோழினான் அப்படிப்பட்ட தோல்லை அதை வைத்துக் கொண்டிருப்பான் மறுவலர் வணியினை மாற்றும் வாழினான் தனக்கு மாறுபட்ட கருத்துடைய எதிரிகள் ராஜாக்கு யாராவது பாருனால் அவனை அழிப்பான் அல்லது அடக்குவான் செய்வான் மாற்றும் வாடினான் தருநீதி கொடையினான் தற்கு நாடினான் தருணீதி கற்ப விரிச்சம் போல நிதியை கொடுப்பான் லோபதனும் இல்லை கொடுத்த குழந்தைகளும் என்ன இல்லை கற்புக்கடி எப்படி கொடுக்கணும் அப்படி போன வேசகர்களுக்கு யாரா கேட்டா ஒன்னும் கொடுக்கறதுதான் இல்லைன்னு சொல்றது இல்லை இல்லைன்னு அளவுக்கு அங்கே கொடைஞ்சி வருதாலும் சொல்லலாம் ஆனாலும் இருந்தாலும் கொடுக்கறது மனசு வேணும் இல்லை கொடையும் தயமும் பெரிய குணம் தயம் கொடையும் தைமெல்லாம் தயவு பண்றதும் கொடை கொடுக்கறதெல்லாம் பிரிவிலே வரும் பெருவி எப்படி வரும் முதல் அபியாஸ் பண்ணிங்கன்னா இப்ப வந்து ஜென்மத்தில பழகணும் பழகினாங்க அபியாசம் ஆகும் எவ்வளவு இருந்தாலும் கொடுக்க மனசு வர்றது இல்லை மனசு இவள் கொடுக்க பொருள் இருக்கிறது இல்லை இவன் ரெண்டுமே பிரியா இருக்கும் இல்லை பொருள் இருக்கு கொடுக்க மனசு இல்லை மனசு இருக்கு கொடுக்க பொருள் இல்லை இப்ப என்ன பண்றது ரெண்டும் பிரியாஷ் அவன் கொடுக்கணும் நிச்சயம் இருக்கே பொருள் இல்ல இல்ல பொருள் இருக்கே கொடுக்க மனசான் இல்ல அவர் ரெண்டு பெரிய இருக்குன்னு அவரு நிலையை அரசு ஆட்சியக்கூடிய நிலையை இந்த பாடலின் தொடர்ந்து தமிழவாய் அரம்பார் பாகடை உதவம் தனியிடம் தெரியுமார் மகாராஜாவில திரு ஏழாவது பாட்டு பாட்டுகளும் தெரிவித்தார் அவருடைய அறமின் மீது நடக்கக்கூடிய மகிழ்ச்சியை இந்த பாட்டுல ஏற்பட்டார் அதாவது ராஜா உட்கார்ந்து இருந்தா அவங்களுக்கு என்ன நடக்குது என்பதை அருகே வீசுகிறார்கள் அரங்கை விரும்பிய பற்களை உடையிருக்கின்ற பெண்ணார்கள் பெண்கள் அடைப்பட்ட ஒரு கீதம் பாடுகிறார்கள் செய்ய அதே போல சமாளம் இல்லாத அளவிலே பாதாட்டினரான நாட்டிகளை செய்கிறார்கள் இது மட்டுமல்லாம் வந்து குறைவனை குறைவனல் எங்க சக்திக்குள்ள கடல் என்று இருக்கிறது அப்படி போல நானே ரஜின கதாத்திற்கு பதம் சொல்லக்கூடிய சதுர்வித சேனிகள் என்று சூழ்ந்திருந்தன என்ற பாடல சொல்லி ஆரம்பிக்கிறார் இந்திர நாலயம் போல் இலங்கிய மண்டபத்தில் சுந்தரன் மீது காத்து அந்த அரசர்கள் இந்திர ஆலயம் போல் இலங்கிய மண்டபத்தில் அதே கோவேந்திரனுடைய சிம்மாசனம் அதிலே அமைந்து கொண்டு சுமந்த பூவனின் மீது வந்திருந்து எழுந்திருந்து அவனி தன்னை உலகத்தை முறையில் காத்தே மனு சாஸ்திரத்தில் எப்படி ராஜநீதி சொல்லப்பட்டிருக்கிறோம் அப்படி போல இந்த நாட்டை காத்துக்கொண்டு வந்தால் எல்லாம் என்னும் போகலாம் அரசர் அரசு எல்லாம் தருணமாகிய போகும் இருந்தார் என்பதை சொல்லி முடிக்கிறார் நடத்த பாட்டு தூம்புறையை பாம்பினார் பாரியனை பறிக்க பின் மேம்படு முதல் புகழ்வர்தன் வயிற்றில் என்றே தெரியும் சிந்தையாற்றான் உலகத்தில் எல்லோரும் வாழ்க்கையில முழுமையாக சுகமடைந்தோம் முழுமையாக வந்ததுன்னு கிடையாது சில காலம் சுகம் இருக்கும் சில காலம் தக்க வந்துடும் இது எல்லாருக்கும் ஆண்டு முன்னாள் அரசைக்கும் இது வந்தது அப்படி போன இந்த ராஜன் சக்கரவர்த்தி இருந்தாலும் கூட முன்பாடல்ல முடிச்சார் அடுத்த மாலை பக்கத்து சொல்ற குழந்த இந்த சக்கரவர்த்தி நிலையை காப்பாற்ற பரம்பரைகள் போச்சு வாரி துவம் பிறை போன்று வளைந்திருக்கின்றடைய பாம்பு அது அதனுடைய படம் எடுத்த சுத்தி இளைவு என்று இருக்கும் அது போல ரெண்டாயிரம் தோள்களை உடைய தாய் இருக்க புராண வீதியில் சொல்லப்படும் எந்த விஞ்ஞான வீதியில பூமி சுற்றி பண்ணு சொல்றாங்க அந்த காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் உண்டு அப்படிப்பட்ட பாம்பினால் பறிக்கற்ற பாரியினை இது அச்சித்துக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தினை பறிக்க மீண்டும் இதனை ஆட்சிய பின்னர் நமக்கு பின்னர் மேம்படு புகழ்வர் திறமைசாலியான மகனானவர் என்று பிறக்கவில்லையே என்று அந்த மகாராஜானவர் சிந்தையாகுலங்கள் சிந்தையின் கண்ணே மனதின் கண்ணே ஏற்பட்டது என்பதை மிக்க கடவுள் மா நதியில் தன்னை செய்து மைதில் அளித்தும் தீயில் மகாராஜோ திரவுதானிய மூச்சுக்களுக்கு சுப்பிரமணிய சொல்றவா இருக்கதை நாட்டு சிறப்பு நகர சிறப்பு அறநிலைய சிறப்பு